ீகோ மானமனோ தந்தே பிஞரானூய் நித்தியம் விபுதை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்துஷமீதி முதைவீம் கமல कोटि भजे शिवे शरण्ये ோிப்பித்தாேஹமா தாம் சுவமாவே சர்வசாதிக்கேத்யே நாராயண நமோஸ் சிஸிவினா சனாமய நாராயணி நமோஸ் ீ பரிணேரவி நாராயணி நமோஸ் யாத்திருப்பேணி நமஸை நமஸை நமஸை நமோ நமதிணாந்திரம் டைபாயனம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷிக்கா வித்தியைதேவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் ம் அண்டமமலாக்காரம் வராச்சும் மோருக்கும் மன்மார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஆதிகுமூர்த்தியையும் ஜெகன் மாதா புவனேஸ்வரியையும் சத்குருநாதர்களையும் நன்றாக வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டு ஈஷாவாஸ்யோ உபனிஷத்திற்கு ஓரளவு முகவரையை கொடுக்க முற்படுகிறேன் உலகத்தில் நிறைய மதங்கள்லாம் இருக்கு எத்தனை மதம் இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் சரியாக தெரியாது ஒரு பெரியவர் ஜெருசலத்துலேருந்து வந்து சொன்னார் எங்கள் ஊரில் முந்நூறு ரிலீஜன் இருக்குன்னு அப்படி எத்தனையோ மதங்கள்லாம் இருக்குது இந்த மதங்களெல்லாம் மக்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு கொள்கையை கோட்பாட்டை வழிமுறையை குறிக்கோளை இவற்றையெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறது இதனுடைய தேவை என்னங்கிறது ஒரு கேள்வி நம்ம எல்லாரும் பொறந்தாச்சு பிறந்த உடனே இந்த உலகத்தில் எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியறதில்லை அதுதான் சிவிலைசேஷன் நாகரீகம் வளர்ந்து இருக்கிறது சொல்றாங்க நாகரீக வளர்ச்சி அப்படின்லாம் சொல்றாங்க ஒரு காலத்தில் ஆதி மனிதர்களை பற்றி ார்கள் எப்படுத்தினார்கள் அப்புறம் நம்ம கற்காலங்குறோம் சிக்கிமுக்கி கல்லை உரைச்சா நெருப்பு உண்டு பண்ணினாங்க அப்புறம் மாம்சத்தை எல்லாம் சமைச்சு சாப்பிட்டான் இப்படி எல்லாம் கதையெல்லாம் எப்படிலாம் வளர்ந்தது அப்படின்லாம் படிக்கிறோம் நான் உலோகத்தோட காலம் சொல்கிறாங்க இரும்பு காலம்ங்கிறான் இன்னெல்லாமோ பித்தள காலம் தாம்பரத்து காலம் நிறைய எல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக நாகரிக வளர்ச்சியை பற்றி நிறைய பேசுகிறாங்க நம்ம அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சிந்திக்க போகிறதில்லை பொதுவாக மனிதன் நம்ம பார்க்கும் பொழுது சாஸ்திரம் சொல்லியிருக்கு மனிதனிடம் இருக்கிற ஒரு விசேஷமான விஷயம் புத்தி இந்த விவேக சக்திங்கிறது மனிதனிடத்துல இருக்கு அவன் என்ன பண்றான்னா சாதாரண பொருளை தேடுறான் எல்லாரும் உலகத்தில் பாருங்கள் எல்லாம் ஸ்கூல்ல வந்து சேர்க்கிறாங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க குழந்தை எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நிறைய பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சு ஏதாவது உத்தியோகம்னு நினைக்கிறாங்க உத்தியோகமோ வியாபாரமோ ஏதோ ஒன்று பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிச்சு அதனால என்ன பண்ணிக்கணும்னா வீடு கட்டிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குடும்பம் நடத்தணும் அப்படியே நடத்தின்ட்டு இருப்பா அவ்வளோதான் என்னென்னா அப்பப்போ டி பிக்னிக்லாம் போகணும் டூர்லாம் போகணும் வேற ஒன்றும் தெரியாது மதம்ங்கிறதுடைய அவசியம் இல்லாததை சொல்கிறேன் நிறைய பேர் வந்து மதம் தேவையில்லைங்கிறாங்க ரிலீஜனுங்கிற கிளாஸில் நில்னு போடுறவங்கலாம் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் உன் வாட் இஸ் யுவர் ரிலிஜன் அப்படின்னு கேட்டால் நெல் அப்படின்னு போடுறவங்களையும் பார்த்துருக்கேன் அது கிளாஸாக போட்டிருக்கான் இன்னி கிறிஸ்டியனா முஸ்லீமா இதுவா இதுவான்லாம் கேட்டுட்டு கடைசியில் நெல்னும் போட்டு வச்சிருக்கான் அவனை நீ வேணா எதை வேணாலும் டிக் பண்ணு ஏன்னா நமக்கு எழுதுறதுக்கு சோம்பேர்த்து நம்ம இருந்தால் என்ன பண்ணுறது ஆகையினால அதை கூட எல்லாம் போட்டு வச்சு நீ எது நீ எதுவோ அதை நீ டிக் பண்ணுங்கிறான் அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு கேட்டால் இதெல்லாம் சாதாரணமாக ஜனங்கள் என்ன நினைக்கிறோம் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தி எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அதுவும் இங்கே தான் குடும்பம்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அங்கே அந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழலாம் இங்கே வந்துட்டு லிவிங் டுகெதர் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு சேர்ந்துருப்போம் பிடிச்சா சேர்ந்து வாழுவோம் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு என்ன பிடிக்கலைன்னா எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா போய்ப்போம் அவங்களுக்கு குழந்தைகள்னோ அந்த அந்த குழந்தை வந்தால் அது கவர்மெண்ட் பார்த்துக்க போகிறது வெளிநாட்டிலாம் அப்படித்தானே இருக்குது அது கவர்மெண்ட்டு பார்த்துக்க போகிறது ஓல்ட் ஏஜ் ஆகிடுச்சுன்னா அதுவும் கவர்மெண்ட்டு பார்த்துக்க போகிறது ஆகையினால இதை பற்றிலாம் அவங்களுக்கு வேற சிந்தனைகள்லாம் கிடையாது மற்ற நாடுகள்லாம் அப்படித்தான் இருக்குது பெரும்பாலும் இஸ்லாமிக் கண்ட்ரி அரபு கண்ட்ரி நாடுகளை சொல்லலை நான் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மற்ற இடங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய அப்படித்தான் இருக்குது ஏஷியன் கண்ட்ரிஸ் வேறு அங்கெல்லாம் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கு இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பொருளியல் வாதம் அப்படின்னு சொல்றோம் மெட்டீரியலிசம் இதெல்லாம் இருந்துட்டாலே சுகமாக இருக்கலாம் அதாவது பணம் நல்லா இருந்து வீடு வசதியெல்லாம் இருந்துட்டோம் வேணால் சந்தோஷமாக அது நிறைய பேருக்கு அதுதான் முதல்ல தோன்றுகிறது ஆனால் அதில் சந்தோஷம் கிடைக்காத போது மனிதன் இயங்கிறான் உறவுகள் எதுவும் சரியா இல்லை இதிலெல்லாம் சொந்த பணத்தால் சந்தோஷம் வரமாட்டேங்கிறது நிறைவு கிடைக்க மாட்டேங்கிறது இப்போ நிறைய பேருக்கு ரூபாய் இல்லையா என்ன எல்லாம் சௌரியம் இல்லையா என்ன என்னத்துக்கு இங்கே வரணும் காரம்புற இந்த பனீரில் என்னது குளிக்கணும் பாதி இப்போ வந்திருக்கும் பாதி வெந்நீர் வராது இதெல்லாம் குளித்து குளித்து அட்ஜஸ்ட் பண்ணி கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் கலந்துக்கிண்டு என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும் இதுக்கு என்ன லட்சியம் இது இதெல்லாம் பண்ணணும் நம்ம பர்பஸ் என்ன அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இங்கே தான் வந்து என்ன பண்ணுறது சாஸ்திரம் மதங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறது இல்லை இல்லை நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லி தரேன் அதனால நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு மதம் இங்கே தான் நமக்கு அறிமுகமாக இருக்கு நம்ம நம்முடைய பிரயத்தனத்தினால நமக்கு சந்தோஷம் கிடைக்கலை கடவுளை பற்றியோ குருவை பற்றியோ சாஸ்திரத்தை பற்றியோ கல்ச்சரை பற்றியோ பண்பாட்டை பற்றியோ குணத்தை பற்றியோ ஒன்றுமே கிடையாது சம்பா வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் பணம் சேர்க்கணும் ச வாழணும் வாழணும் அப்படியே வாழ்க்கையை ஒட்டிவிடும் ஆனால் மனசில் நிறைய உணர்ச்சி தேவைகள்லாம் இருக்குது நம்மக்கிட்ட யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா நம்ம பேசுகிறத யாராவது கேட்க மாட்டாங்களா நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா என்ன நேசிக்க மாட்டாங்களா இதெல்லாம் பல விஷயங்கள்லாம் இருக்குது இது வந்து இந்த ஏரியாவை நம்ம நிறைய பேர் சரியாக கவனிக்கிறதுக்கு அதான் நான் ஒரு ஒரு தேரி சொல்கிறாங்க என்னது ஒர்க்கு ஃபுட்டு ரெஸ்ட்டு செக்ஸ் நாலு தான் வேணும் இங்கே நாலு மேலே வாழ்ண்டாங்கிறான் ஒரு குரூப் இப்படி இருக்கு வேலை கொடு சாப்பாடு கொடு அப்புறம் வந்து ரெஸ்ட்டு கொடு தூங்கணுமே ரெஸ்ட்டு கொடு செக்ஸு கொடு நாலு கொடுத்தா போ வேறு ஒன்றும் வாழ்ண்டாம் லவ் கொடு இதெல்லாம் வந்து அன்பை கொடு நல்ல தான சேரிட்டி பண்ணு அதெல்லாம் கிடையாது இந்த நாலு போருங்கிறான் நிறைய பேருக்கு அதுதான் ஆரம்பத்தில் தேவையாக இருக்கு சாஸ்திரம் அதுதான் விஷயங்கள் ஆஹார நித்ரா பஜ மைதுனஞ்ச சாமானியமே தே பசுபிர் நராணம் மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் காமனாக இருக்கிற பொதுவாக இருக்கிற விஷயம் என்னன்னா அதுவும் சாப்பிட்றது தூங்கிறது அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுகிறது அதுவும் அச்சப்படுகிறது எப்போ பார்த்தாலும் அதுக்கு பயம் இருக்கு இயற்கையாகவே அதுக்கு ஒரு பயம் இருக்கு இன்னொரு உயிரிட்டிருந்து தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணமும் அதுக்கெல்லாம் இருக்கு இது நமக்கும் இருக்கு ஆனால் நம்மக்கிட்ட இதெல்லாம் யோசிச்சுப்போம் இந்த மாதிரி உட்கார்ந்து விசாரம் பண்ணுறோம் வாழ்க்கையை பற்றி ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுறோமே இவ்வளவெல்லாம் படம் சம்பாதிக்கிறோமே இவ்வளவெல்லாம் பண்ணினோமே ஏன் நமக்கு இன்னும் சாந்தி வரமாட்டேங்கிறது அப்படி இன்னும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் இன்னும் சந்தேகம் இருக்கு ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவெல்லாம் ஜபம் பண்ணியாச்சு இத்தனை கோயில் போயாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இன்னும் சாந்தின்னா அது பூர்ணமாக வந்த மாதிரி தெரியலையே இப்படிங்கிறோம் ஆன்மீக வாழ்க்கைக்கே வந்தவங்களுக்கே இந்த கதை வராதவங்களுடைய நிலைமை பற்றி யோசிக்கவே வேண்டாம் அப்போ இது இந்த இடத்துல தான் சாஸ்திரங்கள்லாம் மதங்கள்லாம் வந்து என்ன சொல்வது நான் உனக்கு உதவி செய்கிறேன் கவலைப்படாதே சகோதரார் நான் இருக்கிறேன் உனக்காகவே நான் இருக்கிறேன் உன்னை நேசிப்பதற்காகவே இறைவன் என்னை படைத்திருக்கிறார் ஆகவே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் நேசிப்பதில்லை அவர் உன்னை நேசிக்கிறார் எனவே அவர் என்னை அனுப்பி இருக்கிறார் எனவே நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் உன் தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் உன் மனைவி குழந்தை உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட அப்படி சொல்லி சொன்ன உடனே நமக்கு நமக்கு யாருமே சொல்லலை நம்ம ஊரில் எந்த சாமியார் வந்து சொல்கிறாங்களா அப்படி யார் அதுக்குன்னு ஒரு சாமியாருக்கு மேலே ஒரு சாமியார் இருந்தால் அந்த சாமியார் பணம் கொடுத்தா அந்த சாமியார் வருவார் நம்ம ஊரில் சாமியார பிச்சை எடுக்கிறார் அப்படி இருக்கிற சாமியாருக்கும் போவார் பாவம் இப்போ இதெல்லாம் சொன்ன உடனே நமக்கும் இதாக இருக்கு நான் அப்புறம் சாஸ்திரங்கள் இது ஒரு இதுக்காக சொன்னேன் அதே மாதிரி தான் எல்லா மதங்களும் என்ன சொல்லுகிறது இந்த பாரு நீ நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் அந்த பாவத்தை எல்லாம் போக்கணும்னா ஞான ஸ்நானம் பண்ணு இந்த அப்பாத்த சாப்பிடு என்னத்தையோ பண்ணு அப்படி சொல்லி அவங்க வந்து நீ பாவி அதனால் நீ பாவமெல்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோயே நீ தினம் அவர்கிட்ட வந்து நீ பண்ணுற பாவத்தை எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சொல்லிட்டு போயிடு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அப்புறம் கடைசியில் நீ செத்து போன உடனே நீ எப்போ கண்டிப்பாக இங்கே தான் வரணும் நான் வந்து தான் உனக்கு எல்லாம் பண்ணி ஆகணும் அதில் இங்கே வச்சுடுவேன் அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கடைசியில் ஒரு எல்லாரும் அவருக்கு வந்து அவருக்கு கூப்பிட சேர்ந்துட்டாங்கன்னா அவர் வருவார் எல்லாரும் சேர்ந்து உலகம் முழுக்க அத்தனை பேரும் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துடணும் அப்போ அவர் தீர்ப்பு சொல்றதுக்கு வருவார் அவர் வந்து தீர்ப்பு சொல்லுவார் எல்லார் யாரெல்லாம் பாவிகளோ யாரெல்லாம் சேரலையோ யாரெல்லாம் பா இதெல்லாம் இது பண்ணி எல்லாருக்கும் மறந்து வச்சு தப்பாக சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஒரேடியாக மோட்சம் கொடுத்துடுவார் அது வரைக்கும் எல்லாரும் நிரந்தரமாக நரகத்தில் இருக்குன்னு என்னமோன்னு சொல்கிறாங்க நமக்கே புரியல ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க இதெல்லாம் பண்ணணும்னா அவங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது நீ மன மனமுருகி கர்த்தர்கிட்ட ஜபம் பண்ணு சரியாக போய்டுன்னா மழகால் வலிக்கு ஜபம் பண்ணுறான் சரியா போய்டுறது புது வலிக்கு சரியா ஜபம் பண்ணுறா சரியா பண்ணுறது தேர்வுக்கு பாருங்க நம்மளாம் பிளான் பண்ணுறோமா பிப்ரவரிலேருந்தே ஆரம்பித்தாச்சு மாணவர்கள் எல்லாம் கேட்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு போட்டாச்சு இதெல்லாம் பெரிய பெரிய மீட்டிங்கெலாம் போட்டாங்க நான் இங்கே நினைச்சிட்டே இருக்கேன் ஒன்றுமே பண்ண முடியல இங்கே இருக்கிற உள்ளூரில் இருக்கிற பேரை கூப்பிட்டாது அவன் பா மாறாமல் இருக்கிறதா வழிண்டான்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லை நமக்கு அவன் வந்து பிளான் பண்ணி பெரிய அளவுலலாம் நடக்கிறது டிவியில் சொல்கிறாங்க எல்லாம் தேணவர்களே தேர்வு பயம் வேண்டாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க தேர்வு வர்றதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் பண்ண அவனுக்கு என்ன ஆகும் அவர்தான் கூட இருந்த அவர் உன் பேனாவில் உட்கார்ந்து இருப்பாரு மூளையில இருப்பாரு உட்கார்ந்து இருக்காரு நம்ம பையனும் என்ன பண்றான்னு அவனுக்கு என்ன பண்ணுவேன் யாராவது சொல்லணும் நம்ம சாமியார் யாரும் சொல்ல தயாரா இல்ல நம்ம இதா சொல்லிட்டு இருப்போம் பூர்ணமதாக பூர்ணமிதம் பூர்ணமதா பூர்ணமிதம் என்ன பண்ண முடியும் அதிருனாவே இருக்கோம் வச்சுக்கோம் எல்லாம் பிரயத்தனம் பண்றோம் ஆனா நம்ம பிரயத்தனம் எல்லாம் வெற்றிடு முதுகு வலி ஆபரேஷன் பண்ணா கடவுளேங்கிறார் அப்பதான் தெரியும் முதுகு வலிக்கிற தெரியும் ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் வச்சு இது ஒன்று ஆப்ரேஷன் பண்ண கொஞ்சமாக இது பண்ணுற போது என்ன தோணும் அம்மானா சொல்லணும் அம்மாங்கிற போது ஏன் வரத்தானே செய்யும் அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம பிரயத்தனம் எல்லாம் போகிற போது மதம்ங்கிறது நமக்கு வருது அது ஹெல்ப் பண்ணுறேங்கிறது இப்படி எல்லா மதம் இன்னொரு மதம் என்ன சொல்லுகிறதுனா அந்த நம்ம இன்னொரு மதம் தெரியும் நமக்கு எல்லாம் துப்பாக்கி இல்லாட்டி கத்தி நீ இது வந்து வரல நீ அவருக்கு அவருக்கு விரோதமாக நீ போயிடக்கூடாது அவரை பற்றி எந்த வார்த்தையும் நீ தப்பாக சொல்லக்கூடாது சொல்லப்போனால் உலகத்திலேயே சாஸ்திரத்தை பிரமாணம்னு சொல்லி கொடுத்த சாஸ்திரம் நம்மளுக்கு தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வேதத்தை தான் நீ பிடிச்சுக்கணும் வேதத்தை தான் பிரமாணம்னு எடுத்துக்கணும்னு சொன்னது பிரமாணம்ங்கிறத உறுதிப்படுத்தி சொன்ன ஒரு மதம் உலகத்திலே இருக்க முடியுமானால் நன்கு ஆராய்ச்சி செய்து பார்த்தோமே அது ஹிந்து மதமாக இருக்க முடியும் வேதம் தான் உனக்கு பிரமாணம் அதனால அவங்க என்ன சொல்ல எங்க வேதம் தான் எங்களுக்கு பிரமாணம் பைபிள் தான் எங்களுக்கு பிரமாணம் குரான் தான் எங்களுக்கு பிரமாணம் இன்டர்பிரேஷன் முல்லா பண்ணுவார் நிறைய ஆச்சாரியர் எல்லாம் பண்ண முடியாது ஏதாவது ஆச்சாரியர் தப்பாச்சுன்னா அவர் இவர் வெட்டி விடுவார் இங்கெல்லாம் உட்கார்ந்து வாதம் பண்ணிட்டு நீ வேணா நாமம் போட்டுக்கோ நீ தெங்கலை போட்டுக்கோ இவன் வடகலை போட்டுக்கிட்டோ இவன் கருப்பை போட்டுக்கிட்டோம் நான் இப்படி போட்டுக்கிறேன் இல்லாட்டி கோபியை விட்டுப்போம் நம்மளாம் தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்லை உன்னெண்ணா அடிக்கலை என்னென்ன அடிக்கலைன்னா வந்துருக்கோம் அங்கே அப்படி இல்லை பெரிய சண்டை அவங்களுக்குள்ளேயே குரூப்பு அதுலேயே பெரிய சண்டை நடக்கிறது ஆ ஒரு மதம் என்ன பண்ணுகிறது பாவத்தை நாம் நீக்கிறேன்னு சொல்கிறது இன்னும் நமக்கு பிரசித்தமான மதத்தை பற்றி பேசுகிறோம் இன்னொரு மதம் என்ன சொல்லுகிறது அவர் உன்னை படைச்சிருக்கார் உனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கார் அவருக்கு நீ அஞ்சு தடவை ஆறு தடவை தினம் நன்றி தெரிவிக்கணும் அப்படி தெரிவிச்சா அவர் உனக்கு கடைசியில சொர்க்கத்தை கொடுப்பாரு சௌகரிய கஷ்டமாவே இல்ல பூர்ணமதா வரப்போறது இல்ல அது சரியா இருக்கு யாருக்கு கஷ்டமா இருக்கா வந்து கடவுள் உனக்கு உலகத்தை கொடுத்திருக்காரு அவருக்கு அவருக்கு இதெல்லாம் கொடுத்ததுனால அவருக்கு தினம் ஒரு தடவை ஒரு அஞ்சாறு தடவை அவருக்கு நல்ல நன்றி சொல்லிட்டு நீ எல்லாம் அனுபவிக்கலாம் ஒன்னும் கஷ்டமே இல்ல திராட்சை தோட்டங்கள் உண்டு பெண்கள் உண்டு எல்லாம் நீ சௌரியமா சௌக்கியமா ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ கடைசியில் அவர் சொர்க்கத்து கொடுத்துருவார் தினமும் தோரணி அஞ்சு தடவை ஆறு தடவை நமாஸ் பண்ணினா போது ஒரு மதமா இருக்கு எல்லா மதத்திலையும் நல்லதும் இருக்கு நான் நல்லதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை பெரும்பாலும் நம்ம கேள்விப்படுறது இப்படித்தான் இருக்கு பிரசித்தமா இருக்கு நம்ம மதத்திலயும் சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இதுலயும் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு நிறைய முப்பிரிவுகள் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு அந்த குழப்பங்களை பற்றி நான் இப்போ பேசலை நமக்கு இப்போ தேவையும் இல்லை நம்மளே நிறைய பேர் வந்து இப்போ அப்படியே வந்து பிரதர்ஷனம் போயிட்டு போயிடுவாங்களே தவிர யாரும் கிளாஸுக்கு வரமாட்டாங்க நிறைய வேறணும்னு சொன்னால் சிவகுரு ஞானகுரு விஷ்ணு குரு பார்க்குமா இது அர்த்தமெல்லாம் கூட கேட்க மாட்டாங்க இந்த இதை சொன்னால் சரியாயிடுமா ஆமாம் சரியாயிடும் இதை சொல்லிவிட்டு பசங்களாம் சுற்றுவான் பெண்கள்லாம் சுற்றுவாங்க அம்மாமாரெல்லாம் சுற்றுவாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு காரணத்துக்காக சுற்றின்ட்டுருப்பாங்க தனியாக போய் இன்டர்வியூ பண்ணி பாருங்க ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லுவாங்க நீங்க நோட்டு போட்டீங்கன்னா விளை பறிச்சு வரும் நிறைய எழுதி இருக்கலாம் தப்பித்தவரு யாராவது ஒருத்தர் வேதாந்தம் புரியணும் சுத்துறேன் நீங்களா ஒருவேளை போய் சுத்திலாம் இருக்கலாம் சுத்த எனக்கு வந்து இந்த பூர்ணமதா புரியவே இல்லை அதனால இப்பயே சொல்லி வச்சு விடுறேன் இது எப்படியே சுத்தின்னு வர இந்த பூர்ணமதா எப்படியோ சரி இந்த ஈசா வாசத்தில் எது புரியுறதோ புரியலையோ பூர்ணமதாக புரிஞ்சா போற அப்படின்னு சொல்லி கூட இருக்கு வழி காட்டுறேன் நீயா கஷ்டப்படாத நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில என்னெல்லாமோ கஷ்டப்படுற எங்கெல்லாமோ போற அமெரிக்கா போறேன் ஆயிடுச்சு சுத்துறேன் சந்தோஷத்துக்காக தேடுறேன் நான் உனக்கு வழிகாட்டி அப்படின்னு யார் வரால வேத மாத உத்தமே சித்தேமூர் ஜாத்தேவி வரத வேதமாத்த பிரச்சோயி பவனே ட்ரிஜாத்தயு பிளிவியம் திரவிணம் ப்ரம வர்ச்சம் மகியம் தான் பிரோக்கம் அழகான வேத மந்திர சொல்றது இந்த வேத என்ன பண்றா என்ன பிரச்சோதயந்தி என்ன நல்ல வழியில என்ன செலுத்துறாயோ பவனே த்விஜாதா ஆயுகூ பிருத்திவியாம் பிரச்சோதயந்தி பவனே த்விஜாதா என்ன இரு பிறப்பாளனாக்கி என்ன நல்ல வழியில என்னை வந்து இந்த வேத மாதா என்னை கூட்டின்னு வேத தாய் என்னை அழைத்து கொண்டு செல்லுகிறாள் அவள் என்ன கொடுக்க போறான் எனக்கு ஆயுச கொடுப்பா பிருத்திவியாம் ஆயுகு இந்த மண்ணில் ஆயுகு பிருத்திவியாம் திரவிணம் எனக்கு நல்ல செல்வத்தை கொடுப்பா அதுக்கு மேலாக எனக்கு பிரம்ம வர்ச்சை கொடுப்பா பிரம்ம வர்ச்சஸ்னா என்ன புத்தி சக்தி ஞான பலம் அறிவாற்றல் அறிவாற்றல்னா இந்த சாதாரண அறிவாற்றல் அல்லது தெய்வீக அறிவாற்றல் அருளோடு கூடிய அறிவாற்றல் கற்றதன் பயன் கொடுக்க கூடியது வள்ளுவர் சொல்றாரு வாலறிவன் நற்றாள் தொழுது கற்கின்ற கல்வி அது மாத்திரம் இல்ல பிரஜாத்தும் நல்ல குழந்தைகளை கொடுப்பாங்க ஆயுகு பிருத்திவியாம் திரவிடம் பிரம்ம வர்ச்சசம் மஹ்யந்திரும் பிரம்மலோகம் குழந்தைகளையும் நல்ல குழந்தைகளையும் கொடுப்பா அந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுப்பா எல்லாத்துக்கும் கடைசியில எனக்கு என்ன பிரம்மலோகத்தை கொடுப்பா என்ன அர்த்தம் ஆனந்தத்தை கொடுப்பா பிரம்மானந்தத்தை கொடுப்பா யாருன்னா இந்த வேதமாட்டா காயத்ரி தேவி இப்படி பிரார்த்தனை பண்றான் ஒரு பிராமணன் பிரம்மச்சாரி பிரார்த்தனை தினந்தோறும் பண்றான் சின்ன வயசுல இருந்தே சொல்றான் எதுக்கு சொல்றேன் வேதம் வழிகாற்று ஆகையினால்தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சின்ன வயசுல இருந்தே வேதத்தை பிடிச்சுக்கிறோம் நம்ம வேத சாஸ்திரப்படி குழந்த பிறந்த உடனே முதல்ல பார்த்த உடனே வேதோசி வேதோசி வேதோசிங்க நீ வேதமாக இருக்கே வேதமாக இருக்கே வேதமாக இருக்கே சைதன்ய ஸ்வரூபம்னு சங்கராச்சரியனுக்கு விளக்கம் எல்லாம் சொல்கிறார் ஆரம்பித்த உடனே பிறந்ததுல இருந்தே நீ அறிவு அறிவு ஞானம் ஞானம் ஞானம்னு சொல்லி நம்ம கல்ச்சர் அப்படி கொண்டு போறது வேதம் வழி காட்டுறது வேதம் என்ன சொல்றதுன்னா நிறைய சொல்றது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீ வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் வேணும்னு எனக்கு தெரியும் உனக்கு வாழ்க்கையில் அர்த்தம் வந்து சாத்தியமா இருக்கு நீ எல்லாத்துக்கு மேல சந்தோஷம் வேணும் சந்தோஷம் வேணும்னா என்ன முதலைக்கு ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சா எனக்கு ரூம் வேணும் அந்த ரூம் எனக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் இல்லையா அப்புறம் வந்து சாப்பாடு சரியா இருக்கணும் மற்றபடி இதெல்லாம் ஆரோக்கியம் வேணும் இதெல்லாம் கேட்கிறோம் ஆஹ் முதல்ல வேதம் என்ன சொல்றது நான் சுருக்கமாக சொல்றதுக்காக சொல்றேன் ரொம்ப விளக்கமாக சொல்ல போறதில்லை ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனாலும் இது ஒரு இது ஒரு விதமான ஒரு இன்ட்ரடக்ஷன் முகவர் வேதம் என்ன சொல்றது உனக்கு இதெல்லாம் வேணும்னு தெரியும் எனக்கு நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும் சமுக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு அதுவும் எனக்கு தெரியும் அதனால நான் உனக்கு ஒன்று சொல்றேன் நான் சொல்ற மாதிரி பண்ணு உனக்கு நிறைய செல்வங்கள்லாம் கிடைக்கும் நான் சொல்ற மாதிரி பண்ணு உனக்கு நல்ல மனைவி கிடைப்பா நான் சொல்ற மாதிரி பண்ணு உனக்கு நல்ல குழந்தைகள்லாம் கிடைப்பா அப்படின்னு வேதம் சொன்னோடனே சரின்னு சொன்னதா ஒத்துக்கணும் நம்ம இப்போ சரி நான் ஒத்துக்கிறேன் என்னால முடியலை என்னுடைய பிரயத்தனத்தினால கேவல பௌருஷ பிரயத்தனத்தினால முடியல அபௌருஷைய வேதம் வந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கிறது நான் உனக்கு வழி சொல்லி கொடுக்குறேன் நிறைய இருக்கு வேதத்துல வந்து இதெல்லாம் வந்து பசு காமாக புஷ்டிக்காமகா யசஸ்காமஹா எத்தனையோ காமங்கள் விருப்பங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கு அந்த காமத்தையில காமம்னா ஆசைன்னு அர்த்தம் விருப்பங்கள் அந்த விருப்பங்கள் எல்லாம் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்குறேங்கிறது எதுக்காக நான் விரும்புகிறேன் இதெல்லாம் இருந்தா நான் திருப்தியா இருப்பேன் இதெல்லாம் இருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருப்பேன் எனக்கு சந்தோஷமா இருக்கும் என் லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் ஆகினாலும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கணும் என்ன வேணாலும் கேள் இதெல்லாம் உனக்கு பிரார்த்தனை பண்ணணும்னே சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாத்தையும் கேள் எல்லாம் கிடைக்கும் அதிருஷ்ட சக்தி இருக்கு அது உனக்கு எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் தேவான் பாவயத்தானே தேவா பாவய்துவா நீ இதெல்லாம் பண்ணு இந்த கர்மாவை பண்ணு உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் நீ வெறும் பௌருஷ பிரயத்தனத்தினால லௌகிக கர்மாக்களை பண்ணி அர்த்த காமத்தை சம்பாதிச்சா மாத்திரம் அது உனக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது நான் சொல்ற மாதிரி சத்கர்மாக்களையும் பண்ணிண்டு அர்த்த காமத்தை சம்பாதி அப்பதான் உனக்கு அர்த்த காமமே பிரயோஜனமா இருக்கும் நம்ம அர்த்தத்தை வாழ்க்கையோட லட்சியமா நினைக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து குடும்பம் வாழ்க்கை இந்த பணம் சம்பாதிக்கிறது வசதிகளை பெருக்கிக்கிறது பேங்க்ல பணத்தை போடுறது இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது இதுதான் வாழ்க்கையோட லட்சியமாவே இருக்கு நிறைய பேருக்கு அதுக்கே டைம் போயிட்டு இருக்கு நேரம் எல்லாம் அதுக்குதான் கொடுத்துட்டு இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறதுன அது பரம சாத்தியம் கிடையாது நீ எதை சாத்தியம் நினைக்கிறியோ அது சாதனம் அது சாத்தியம் அல்ல நம்ம நினைக்கிறோம் அது சாத்தியம்னு நினைக்கிறோம் பரவாயில்ல சாத்தியம்னு ஒத்துக்கிறது ஆனால் வேதம் கடைசியில் என்ன சொல்றது முதல்ல அப்படி சொல்கிறது இல்லை நீ வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணினா அது கிடைக்குங்கிறது நீங்கள் வந்து இதை பிரதட்சணம் பண்ணுங்க உங்களுக்கு பணம் கடன் தெரியலையா தீந்து போயிடும் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகித்தா குழந்த கிடைக்கும் உங்களுக்கு சாமியாராக அதுவும் கிடைக்கும் என்ன வேணாலும் கிடைக்கும் பெரும்பாலும் எதை சாத்தியமாக நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் பணத்தை சாத்தியமாக நினைக்கிறோம் அர்த்தத்தை சாத்தியமாக நினைக்கிறோம் அர்த்தத்தை சாத்தியமா நினைக்கிற போது வேணா என்ன சொல்றது அர்த்தத்துக்கு நான் உனக்கு சாதனம் சொல்றேன் அர்த்தத்தை சாத்தியமா வச்சு அர்த்தத்துக்கு சாதனமான கர்மாக்களை உபதேசம் பண்றது நம்ம அர்த்தத்தை சாத்தியமா வச்சிருக்கோம் ஆனால் உண்மையிலே அர்த்தம் நமக்கு சாத்தியம் இல்லை ஆனா நமக்கு புரியறதில்லை நமக்கு சந்தோஷம் சாத்தியம்ங்கிற சொல்ல தெரியறதில்ல புரியறதும் இல்லை ஆகையினால வேணா என்ன பண்ணுகிறதுனா அர்த்தத்தை சாத்தியமா வச்சு அர்த்தத்துக்கு சாதனமா கர்மாக்களை எல்லாம் சொல்றது இதெல்லாம் பண்ணு பசுக்கள் நல்லா இருக்கும் நீ வந்து தீனி போட்டா போறாது டாக்டர் கொண்டு வந்தா போறாது இந்த கோபூஜை பண்ணி கோசூப்தேத்தி சர்வ சகாபியான்னு சொல்லி கோ பூஜை பண்ணினா என்னோரு லோகத்துக்கு போகலாம் ஏதோ விமானத்தில் பறக்கலான்னு சொல்லி மகாபாரதில் படிச்சோம் நேற்று ராத்திரி அப்ப அர்த்தத்தை சாத்தியமா வச்சு அர்த்த சாத்தியக்கு கர்மத்தை சாதனமா வேதம் சொல்லிக் கொடுக்கிறது கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பெண்ணை திருமணம் உனக்கு பாதுகாப்பு நல்ல பாதுகாப்பு இருக்குறபடி நான் சொல்ற மாதிரி பண்ணினேனா நல்லபடியா இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு கர்மாவும் சொல்லிக் கொடுக்கிறது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றதுன்னா இந்த பாரு அர்த்தமோ காமமோ சாத்தியம் கிடையாது முதல்ல சொன்னால் புரியாது எடுத்த உடனே சொன்னா நமக்கு புரியாது முதல்ல என்ன இதை சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றது வேதம் நமக்கும் புரியறது இது போரலையே அப்படின்னு அப்போ சொல்லுகிறது அர்த்தம் சாத்தியம் அல்ல காமம் சாத்தியம் அல்ல அர்த்த காமமும் சாத்தியம் என்ன சாத்தியம் சாத்தியம்னா அடைய வேண்டியது லட்சியம் புருஷார்த்தம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் சாத்தியம் சொல்லி அர்த்தத்தையும் காமத்தையும் சாத்தியமா வச்சு உபதேசம் பண்ணி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வர வர வேதம் என்ன சொல்லுகிறதுனா வேதத்தை நீங்க விசாரம் பண்ண போர்த்தமும் காமமும் சாத்தியம் அல்ல அர்த்தமும் காமமும் சாதனமே தவிர எதுக்கு சாதனம்னா உன்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு சாதனம் நீ சம்பாதிக்கிற பணம் நீ என்னத்துக்கு எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா இந்த என்விரோன்மெண்ட் எதுக்குன்னா இது சாதனம் இது சாத்தியம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதுக்கு வந்திருக்கோம் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கான ஒரு கருவி ஒரு இருப்பிடம் நம்ம இங்க வந்து இந்த இடத்துல இருந்தோம் அதுக்காக நமக்கு சாத்தியம் இல்லை அதனால தானே பத்து நாள் கேம்ப் முடிச்சோடனே முடியறதுக்கு முன்னாலே போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேக்கிங் முடியும் ஏன்னா இது அப்ப தெரியும் இது வந்து இதுவே நமக்கு லட்சியம் கிடையாது நம்ம சாத்தியம் அங்க இருக்குமமும் அர்த்த காமமும்ாதனம் புரிஞ்சாச்சு அப்புறம் வேதம் இன்னொன்னு சொல்றது இந்த அர்த்தத்தையும் காமத்தையும் நீ ஓரளவுக்கு நீ அனுபவிக்கணும்னு சொன்ன அதுக்கு தர்மம் தான் சாதனம் சொன்ன தர்மத்தையும் சாத்தியமா சொல்லும் வேதம் ஆனா உண்மையிலே அதுவும் சாத்தியம் கிடையாது கவனிச்சு பார்த்தா தான் தெரியும் அதனாலதான் வேதம் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றது அர்த்தத்தை கூட இல்லை தர்மத்தை தர்மத்தை அறிமுகப்படுத்தி தர்மத்தின் மூலம் அர்த்தத்தை சாத்தியமாக வைத்துக்கொள் தர்மத்தின் மூலம் காமத்தை சாத்தியமா வச்சுக்கோ சொல்லப்போனா இது ஒன்னொன்னு அந்நியன்னு ஆசிரியம் அர்த்த வந்து தர்மத்துக்கு சாதனம் தர்மம் வந்து அர்த்தத்துக்கு சாதனம் தர்மத்துக்கு சாதனம் காமம்னா என்ன கிரகம் குடும்பம் குழந்தைகள் சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுகிறதுனா கல்யாணம் எதுக்குன்னா யஜ்யம் பண்றதுக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதே எதுக்குன்னு கேட்டா யஜ்யம் பண்றதுக்காக யஜ்ஜம் இந்திரனை பூஜை பண்றதுக்காக தான் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோம் தர்மத்தை வழக்கிறதுக்காக தான் குழந்தைகளை பெற்றுக்கிறோம் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறேன் ஆக தர்மம் சாதனம் அர்த்தம் சாதனம் காமம் சாதனம் அர்த்தத்தினால தர்மம் சாதனமா இருக்கும் அர்த்தத்தை வச்சுன்னா தர்மத்தை பண்றோம் தர்மத்தை பண்றதுனால அர்த்தம் கிடைக்கிறது தர்மத்தை பண்றதுனாலயே காம பிராப்தி கிடைக்கிறது காமத்தினாலேயே தர்மம் பண்ணுறோம் புரியுறதா காமம் சாதனம் தர்மம் சாத்தியம் தர்மம் சாதனம் காமம் சாத்தியம் இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று சாதன சாத்திய ரூபமாக இருப்பதை நீங்கள் கவனித்து பார்க்கணும் எதுக்கு இதை சொல்கிறோம்னா சாஸ்திரம் வந்து நம்ம இன்னொரு கோணத்தில் பேசணும் நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிற சந்தோஷம் திருப்தி இருக்கே அது வெளியிலிருந்து வரணுங்கிற எண்ணம் நமக்கு சுபாவமாகவே இருக்கு இயற்கையாகவே நமக்கு இருக்கிற எண்ணம் என்னன்னு கேட்டால் ஆனந்தம்ங்கிறது வெளியிலிருந்து தான் நமக்கு கிடைக்கணும் பணம் இருந்தால் தான் ஆனந்தமா இருக்க முடியும் பதவி இருந்தா தான் நமக்கு ஆனந்தமா இருக்க முடியும் மனைவி இருந்தால் தான் ஆனந்தமா இருக்க முடியும் குழந்தைகள் இருந்தால் தான் ஆனந்தமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இயற் எண்ணம் ப்ராக்கிருத்திகமாக ஸ்வபாவமாகவே நமக்கு இருக்கு இல்லையா யாருக்காவது இருக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறமும் என்ன தோன்றது எத்தனை வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்ததுக்கு பிறகும் என்ன தோன்றுகிறதுனா ஆனந்தம் வெளியில இருந்து தான் கிடைக்கணும்னு நினைச்சுட்டே இருக்கோம் சாஸ்திரம் அது ஒத்துக்கிறது ஆமாமா ஆனந்தம் வெளியில இருந்துதான் கிடைக்கணுங்கிற உனக்கு எண்ணம் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லு அந்த ஆனந்தத்தை தான் சாஸ்திரம் ஒரு பாஷையில குறிப்பிடுறது அது பாஹ்யானந்தம் விஷயானந்தம் இந்திரியா ராமஹாங்கிற கிருஷ்ணர் இந்திரியங்கள் வழியாத்தான் என் கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு நாக்குக்கு தர்ப்பணம் பண்ணிட்டே இருக்கணும் ல்லையா எத்தனை தர்ப்பணம் பண்றது நேத்திரம் தற்பயாமி ஸ்ரோத்ரம் தற்பயாமி கிராணம் தற்பயாமி இதெல்லாம் நம்ம தற்பயாமி நம்ம புதுசாக நம்ம சூத்துறது இஹ்வாம் தற்பயாமி துவம் தற்பயாமி தற்பயாமி தற்பயாமி தற்பயாமி திருப்தத திருப்தத திருப்தியதா தர்ப்பணம் பண்றோம் சொல்கிறோம் இல்லையா முடிச்சுட்டா போகிறோம் ஒரு தரம் என்ன பண்ணுறாதோ திருப்தத திருப்தத திருப்தத உபவீதி ஆச்சம்ய அப்படின்னு சொல்லி இத்தனை தர்ப்பணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறமும் வயசான தாத்தா கிட்ட கேட்டால் என்ன ஏதாவது சாப்பிடலான்னு ஆசையாக இருக்கா சாப்பிடலான்னு ஆசையாக இருக்கு பல்லு இல்லையே என்ன பண்ணுறது இப்போ பல்லு இருந்தால் சாப்பிடணும்னு தோன்றுறதா இத்தனை வருஷமா சாப்பிட்டீரே ஓய் இதை இன்னொரு விஷயம் வயசான தாத்தா போய் உங்கள் ஒய்ஃபும் போயிட்டாங்க குடும்பத்தில் ஒன்றும் உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் யார் எனக்கு இப்போ பொண்ணு கொடுப்பாங்கிறோம் எப்படி இருக்குமத்த போற இந்த காசிக்கு போகும் உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ரொம்ப தமாஷா இருக்கும் இந்த பாட்டு வேண்டாம்னு சொல்லப்படாதான் பண்ணிக்கணும்னு விருப்பம் தான் யாரும் கொடுக்க மாட்டா என்ன பண்றது அப்படின்னா என்ன இருக்கு உள்ள வேதம் காமத்தை ஒப்பிடலாமான் சரி ஒரு ஆதுட்டா நசமுத்ரஸ்ய சமுத்திரத்தோட காமத்தை ஒப்பிட முடியாது சமுத்திரத்தை காட்டிலும் அது பெருசு அவ்வளவு ஆசை இருக்கா அங்கம் கலித்தம் பலித்தம் முண்டம் தசனிகாத்தம் துண்டம் யாத்தி கிரகித்வா தண்டம் சங்கராஜர் ரொம்ப அழாதான் சொல்லி வச்சிருக்காரு அங்கம் கலிதம் உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுத்து பலித்தம் முண்டம் தலை வழுக்க விழுந்தாச்சு தசன விஹீனம் பல்லு எல்லாம் இல்லை தொங்குறதான் தண்டம் கையில வேற குச்சியை வச்சுருக்க அப்போ என்னன்னா நான் வர்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியும் வந்திருக்கா பேரக்குழந்தும் வேலையா போச்சு அந்த என்ன சொல்லி இருக்கு சாந்தோக்கியத்தில் என்ன சொல்லிருக்குறோம் அதெல்லாம் விட்டு இவன் வந்துட்டான அப்படின்னு சொல்லி ஆசை போக மாட்டேங்க சுவாமிஜி என்ன பண்றது டாக்டர் கூடாதுங்கிறார் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் அது விடமாட்டேங்கிற இந்த ஜிஹ்வா சாப்பிடலைங்க அதுதான் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் தபஸுங்கிறாங்க சாஸ்திரத்துல எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வேதம் என்ன பண்றது நான் இதுக்கு பேர் தான் விஷயானந்தம் விஷயானந்தம்னு பேரு ஆனா உனக்கு நீ வந்து இந்த அர்த்த காம தர்மம் இதெல்லாம் இருக்க நீ தர்மத்தை பண்ணிட்டே இருந்தியானா முதல்ல அர்த்தத்துக்காகவும் காமத்துக்காகவும் தர்மத்தை பண்றான் அப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்றது தர்மத்துக்காக தர்மத்தை பண்ணேன்ப்பா தர்மத்துக்காகவே தர்மத்தை பண்ண தர்மத்துக்காகவே தர்மத்தை பண்ண தர்மத்துக்கு இவன் தர்மம் பண்ணு என்ன இருக்கான்னு அப்படி கிடையாது தர்மத்துக்காகவே தர்மம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் உன் மனசு சுத்தி ஆகிறதுக்காக இந்த அர்த்த காமத்துல இருக்கிற ஆசக்தி இருக்கு இல்லையா அர்த்தத்துலையும் காமத்திலயும் இருக்கிற ஆசக்தி எத்தனை கொடுத்தாலும் போரல எத்தனை அனுபவிச்சாலும் போரல நஜாத்து காம காமானாம் உபபோகேன சாமியத்தி ஹவிஷா கிருஷ்ணவர்த்தமேவா பூஜையேவா அபிவர்தே அல்ல இவ்வளவு தூரம் உனக்கு இந்த ஈடுபாடு இருக்கு இது போகணும்னா கொஞ்சம் கொஞ்சமா போறது ஆமாம் இந்த மாதிரி எனக்கு எல்லாம் இப்போ அவளெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் விடாம புண்ணியத்தை பண்ணு அப்பதான் இன்னும் பக்குவம் வரும்னா அதுக்காகத்தான் தர்மத்தை விடாமல் பண்ணுறோம் அதுக்கு பேர் தான் கர்ம யோகம்னு பேர் முதல்ல சகாம தர்மா அனுஷ்டானம் அப்புறம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானத்தை பண்ணுறோம் பண்ண பண்ணால் இன்னும் பக்குவம் வருகிறது அதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அர்த்த காமத்தில் பரிபூர்ண தியாக புத்தி வரும் கர்மனா அமிர்தத்வம் ந ஆனசுஹு பிரஜையா அமிர்தத்வம் ந ஆனசுஹு தனேன அமதத்துவம் நினைச்சேன் அர்த்த காமம் வேண்டாம் அதுக்கு பேர் தான் சன்னியாசம் திருடமா இருக்கணும் ரொம்ப நிறைய புண்ணியம் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ தர்ம சாதனை அதனால நமக்கு இன்னொன்று என்ன சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறது விஷயானந்தத்தில் தோஷம் இருக்கப்பா விஷயானந்தத்துக்கு நீ கஷ்டப்படணும் நிறைய கர்மாலெலாம் பண்ணணும் பரிசிரமம் ஜாஸ்தி அப்படி கிடைச்சாலும் அந்த கஷ்டப்பட்டு கிடைக்கிற சுகமோ அது வந்து நீ திருப்தியை கொடுக்கறது இல்லை அதெல்லாம் நம்ம நே நிறையா சொல்லியிருக்கேன் நான் என்ன சுருக்கமாக சொல்கிறேன் இந்த விஷயானந்தத்தில் இருக்கிற தோஷம் புரியும் விஷயானந்தத்துல இருக்கிற தோஷம் புரியணும்னா என்ன பண்ணணும்னா தர்மத்தை ரொம்ப அனுஷ்டிச்சாதான் புரியும் நீண்ட நாள் நிறைய புண்ணிய பண்ணிண்டே இருந்தா தான் கஷாய பக்தி கர்மாணி கர்மாக்களை நிறைய பண்ண பண்ண என்ன ஆகும்னு சொன்னா வைராக்கியம் இந்த வந்து இந்த சுகத்துல நமக்கு பரிபூர்ண வைராக்கிய சித்தி ஏற்படும் நச்சிக்கேத மாதிரி அந்நம் வரம் நச்சிக்கேதா கிடையா சார் அதுதான் என்ன நத்வா காமா பகவோ லோலுப்பந்தங்கிறார் நச்சிக்கேதன் சார் பார்த்து தர்மராஜா சொல்றாரு எத்தனையோ உனக்கு காமிச்சேன் அத்தனை ஆசை உனக்கு ஒன்னு மயங்க மாட்டேங்கிறீ நீமா பகவோ லோலுப்பந்த ஏஏ காமாக மர்த்திய நோக்கே நான் கொடுக்கறதெல்லாம் வந்து உங்க ஊர்லேயே கிடைக்காது அப்பேற்பட்ட அற்புதமான வஸ்துக்களை எல்லாம் கொடுக்கறேங்கிறேன் ஒண்ணுமே வேண்டாங்கிறே நீ வெளியிலிருந்து வர ஆனந்த என்னன்னா படாத பாடுப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கு அதுக்கு அப்புறம் சம்பாதிச்சாலும் திருப்தி இருக்கா நான் உதாரணத்துக்காக ஒரு கட்டணம் கட்டி இருக்காங்க புதுசா எனக்கு ஒரு கட்டணம் கட்டிருக்கேன் அந்த கட்டிடம் கட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுக்கு வந்து தெரியுமோ அது பார்த்த உடனே ஆஹா பியூட்டிஃபுல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அது பண்ண இப்போ கேட்டீங்கன்னு சொன்னால் சாமி இந்த ஆள் வேலைக்கு வரேங்கிறான் வரமாட்டேங்கிறான் இவனை பாடுவங்களெல்லாம் வந்து உங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கு அவனையும் சமாளிக்க வேண்டும் என்ன இவங்கள நான் இது பண்ண முடியும் நீங்கள் ஊரில் இருக்க இல்லாத நேரம் பார்த்து பண்ணலான்னு நினச்சா அவன் வரமாட்டேங்கிறான் நீங்கள் வர நேரம் பார்த்து வந்து நிற்கிறான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது நாங்கள் படுற கஷ்டம் அவங்க சொல்ற உண்மைதானே நம்ம வந்த உடனே என்ன இப்படி எல்லாம் சரியா இருக்கா இது சரியில்லை அது சரியில்லை திருப்தி இல்லை புரியறதுக்காக சொல்றேன் உட்கார்ந்து கிளாஸ் எடுத்து அப்படியா இருக்க இது அங்க பார்த்தேன் பாருங்க அது மாதிரி இது இல்லை சொல்லுமா இல்லையா புத்தி சொல்லுமா இல்லையா இதை விட ஒருத்த பரம தரித்திரத்தில் இருக்கான் அங்க ஒண்ணுமே இல்லை தரையே இல்லை பிளாட்ஃபார்த்தில் படுத்துட்டு இருக்காங்க இல்லையா அதை நாங்க வச்சுக்கிறோம் நீங்க இந்த பக்கம் வந்துருவோம் அது எனக்காலோ பண்ணுது புரியுறதா என்னோட அனுபவத்தை சொன்னா அவங்களுக்கு புரியுது அதுதான் அனுபவம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்போ இந்த வாழ்க்கையில் இது ஒன்னா ரெண்டா கல்யாணம் பண்றது கஷ்டப்பட்டீங்களா இல்லையா அதெல்லாம் இப்ப கேட்காதீங்க ஒன்னா கல்யாணம் பண்ணத்துக்கு பிறகு திருப்தியா இருக்காண்ணா அதுவும் சொல்லப்படாதுண்ணா சரி விட்டுடலாமாண்ணா ஐயோயோ காஃபி யார் போடுவான் என்ன மூணுலையும் மாட்டிடுவோம் இதைத்தான் சாஸ்திரம் தோஷம்னு சொல்றது இது மூன்று குற்றம்ங்கிறது இதில் இருக்கிற குறை இந்த விஷயானந்தத்தை விரும்பினே அதுக்கு நீ கஷ்டப்படணும் விஷயானந்தத்தை விரும்பி அடைஞ்சாலும் கூட நீ திருப்தியாக இருக்க மாட்டேன் விஷயானந்தத்தை விரும்பி அடைஞ்சுட்டு கஷ்டப்பட்டு அடைஞ்சு நீ திருப்தி இல்லாட்டாலும் விட முடியாது உன்னால இந்த மூணு குறை இருக்கு அப்போ ஒரு ஒருத்தருமே நீ வரும்போது ஜாகிரதையாக இருக்கு அப்படி சொல்றது வேதம் அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிய புரிய நேரத்தில் போறோம் ஒரு லெவல்லாவது உள்ளதே போதும் போதும் என்ற மனமே செய்யும் சீச்சி இந்த பழம் பொழிக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்காததுனால வைராக்கியம் ஆனா விவேகத்தோட வைராக்கியம் வேண்டான்னா வேண்டான்னு சொல்லி அதுதான் வந்து தியாகே நைக்கே அமிர்தத்வமான மண்ணாசையை துறந்தேன் பெண்ணாசையை துறந்தேன் பொன்னாசையை துறந்தேன் துறந்தேன் துறந்தேன் துறந்தேன் தலைப்பட்டார் தீரத்துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற பயப்படாது உங்களுக்குள்ள இது உங்களுக்குள்ள இன்னொரு கொடுக்குறேன் உங்களுக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கேன் சன்னியாசம்னா காதி கொடுக்கல மந்திரம் சொல்லித்தரல ஆனா மனசுக்குள்ள வேலை பண்றதா பண்ணாதா பண்ணணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்திருக்கோமே என்ன பண்றது சேர்ந்தே வந்திருக்கோமே என்ன பண்ணுறதுன்னா உள்ளுக்குள்ளே வச்சு மனசுக்குள்ளே வச்சு இந்த சந்யாச புத்தி மனசுக்குள்ளே இருக்கணும் இது பலப்படணும் இந்த வைராக்கிய புத்தி சன்னியாச புத்தி இது பலப்படணும் அதுக்கு டைம் ஆகும் இதுலேயே சத் சங்கத்திலே இருந்துட்டு இருந்தால் என்ன ஆகும் சத் சங்கத்துவே மோர் சங்கத்துவம் சத் சத் சங்கத்தில் இருக்க இருக்க சங்கம் ஜாஸ்தியாகின்றே இருக்குண்ணா அப்படி இல்ல சத் சங்கத்துல இருக்க இருக்க என்ன ஆகும் ஏகாந்தத்துக்கு மனசு போக ஆரம்பிக்கும் சத் சங்கத்தினுடைய பிரயோஜனமே என்ன புத்தி தானே சத்சங்கத்துல என்ன பண்றோம் என்னது அறிவிலே தெளிவு ஏற்பட்ட அடுத்தது என்னதுன்னா நெஞ்சிலே உறுதி ஏகாந்த வாச ஏகாந்தமா இருக்க முடியும் யார இல்லையே எதுவுமே இல்லாம இருக்கிறது நல்லதுன்னா இல்லையேங்கிற கவலை எல்லாம் இல்ல ஒண்ணுமே இல்லை என்னமோ மாறி இருக்க ஏதோ பண்ணணும் போல இருக்கேன் அப்படின்லாம் இருக்க விட்டா போர் ஏகாந்தே சுகமாசியதா பரதனே சேத சமாத்தியதா நல்லா இருக்க முடியும் வேதாந்தம் வந்து என்ன சொல்லிக்கொடு உபனிஷத்தை என்ன பண்றது இப்போதான் இங்கே வருது வேதம் என்ன பண்ணுகிறது விஷயானந்தத்தை தியாகம் பண்ண சொல்லி நமக்கு உடனே விடச்சுன்னா விட முடியாது இந்த பூர்ண மந்திரத்துக்கு பிருகதாரண்ய உபநிஷத்தில் அஞ்சாவது அத்தியாயத்தில் அற்புதமாக ஒரு விளக்கத்தை எழுதி அந்த விளக்கத்தில் ஒரு விச்சாரமும் பெரிஷா பண்ணி முடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு விச்சாரமோ விஷயமோ பார்க்க முடியாது எனக்கு இப்பவும் புல்லறிக்கிறது இப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு ஆச்சாரியால் இப்படியெல்லாம் வந்து முப்பத்தி ரெண்டு எப்படி பண்ணினார் அதான் பிரமிப்பாக இருக்கு முப்பத்திரெண்டு வயசுக்குள்ள இவ்வளோ வேலை எப்படி பண்ண முடிஞ்சுது மனுஷனாக இருக்க முடியாது அதனால தான் நம்ம தீர்மானம் பண்ணுறோம் இது மனிதனால் பண்ண முடியாது சாதாரண மனுஷனுக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆனாலும் தொண்ணூறு வயசானாலும் விவேக வருமாட்டேங்கிறது அப்படி இருக்கிற போது முப்பத்தி வயசுக்குள்ள அஷ்ட சதுர்வேதி துவாதசாக்கில சாஸ்திரவித்து பன்னெண்டு வயசுல எல்லா சாஸ்திரமும் தெரியுமா எட்டே வயசுல நாலு வயதும் தெரியுமா அஷ்ட வருஷ சதுர்வேதினே நமஹா துவாதசாக்கில சாஸ்திரவிதே அப்புறம் வந்து திசப்ததி மத உச்சேத்தே நமக எழுபத்தி ரெண்டு மதவாதிகளை கூப்பிட்டு சொல்லி அவனுக்கு இருக்கார் இடையில பாரத தேசம் பிரதட்சணம் எங்கெல்லாம் மூட நம்பிக்கைகள் இருந்தோ அத்தனை மூட நம்பிக்கைகளையும் நீக்கிருக்கார் அறிவில் தெளிவ உண்டு பண்ணியிருக்கார் பண்டிதர்களுக்கு காசியில் இருக்கிற அத்தனை பண்டிதர்களும் பரிபூர்ண சரணாகிச்சு மனுஷனா எப்படி இருக்க முடியும் அதனால தான் கடவுள்னு சொல்கிறேன் சாதாரண இப்போ நம்ம படித்து பார்த்தா ஒரு ஒரு வாழ்க்கை சந்யாசத்தை நம்ம வாழ்க்கையவே இந்த சாஸ்திரத்துக்காக ஒப்படைச்சாலே இந்த சாஸ்திரங்களை படித்து முடிக்க முடியாதுங்கிற போது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் எல்லா சாஸ்திரங்களும் ஒடுங்கிருக்கு அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னேன் அது கடவுளாகத்தான் இருக்க முடியாது மகத்தோ பூதசிய நிஸ்வசித்தம் வேதம் சொன்னது ஆச்சாரியே சொல்கிறார் இடத்துல அப்படிங்கிற சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது கடவுளை பத்தி பேசும் பொழுது இறைவன் சர்வஜன் அவனால் உருவாக்கப்பட்ட வேதமே இவ்வளவு அறிவு படைத்ததாக இருந்தால் அந்த வேதத்தை படைத்த இறைவன் எவ்வளவு அறிவுடையவனாக இருக்க வேண்டும் என்று நீ அனுமானம் செய்து கொள் அப்படிங்கிற அந்த வேதம் புரிஞ்சாதான் நமக்கு அது தெரியும் வேதங்களெல்லாம் இவ்வளவு வேதங்களே இவ்வளவு இவ்வளவு பலமா இருக்கும் பொழுது இந்த வேதத்துக்கு கர்த்தாவான அந்த ஈஸ்வரன் இருக்கானே அவன் சர்வஜன் சொல்லவா வானுங்கிறான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு விளக்கமா சொல்ல விரும்புறேன்னு சொன்னா இப்படித்தான் கூட்டிட்டு போறது கூட்டிட்டு போய் இந்த விஷயானந்த வைராக்கியத்தை உண்டு பண்ணி அழகா என்ன பண்றதுன்னு நான் லச்சிகேதஸுக்கு சொல்றாரு இல்லையா விவருத்தம் அந்த மோக்ஷவாசல் திறந்திருக்கு வேதாந்தம் இன்னும்னு சொல்லுறது உபனிஷத்து வரும் இதுதான் இது வேத பூர்வம் வேதாந்தம் என்ன பண்ணுகிறது அடுத்த பகுதி வேதாந்தம் அது என்ன சொல்லுகிறது அப்பா இந்த ஆனந்தம் அனித்தியமானது அசுகமானது நீ என்ன பண்ணணும்னா நீ நேர உங்ககிட்டயே ஆனந்தம் இன்னும் சொல்ல போன நீயே ஆனந்தமா தான் இருக்க ஆனந்தமா தான் இருக்க நீ ஆனந்தமா இருந்துகிண்டே நீ எந்த என்ன துன்பம் கலவாத நிறைவான பந்தப்படுத்தாத ஆனந்தமாக நீ இருக்கிறாய் இது பெரிய அணுகுண்டு நான் தேடி கணக்கா மாச கணக்கா தோறும் தேடுறேன் அநேக ஜென்ம சம்சித்தா பகூ நாம் ஜென்ம நாம்தே தேடு தேடும் தேடி கடைசியில பார்த்தா யாருனா தேடப்படும் பொருளே தேடுபவன் நான் என்ன பெரிய கொடுமை பாருங்க வேதம் வந்து சொல்கிறோம் இது உனக்கு நான் நேரம் முதல்ல சொன்னால் புரியாது அதனால தான் இந்த ஹோமத்தை பண்ணினால் உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னேன் இந்த ஹோமத்தை பண்ணால் குழந்தைகள்லாம் கிடைக்கும்னு சொன்னேன் இந்த ஹோமத்தை பண்ணால் பசுக்கள்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னேன் இந்த ஹோமத்தை பண்ணால் மழை பெய்யும்னு சொன்னேன் இந்த காரியத்தை பண்ணால் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு இத்தனை நாளாக உனக்கு சொன்னேன் ஆனால் உனக்கு ஸ்வாவம் அப்படி இருக்குது இதெல்லாம் சங்கராச்சாரியார் இந்த பூர்ணமதா விசாரத்தில் அற்புதமாக விளக்கியிருக்கார் அதெல்லாம் நான் படித்தேன்னா உங்களுக்கு பிரமிச்சு போயிடுவீங்க ஆனா நான் இப்போ படிக்க போறது சொல்றேன் அப்போ இப்ப உங்களுக்கு இது புரியும் இதுலருந்து அப்பத்தான் உபனிஷத்து என்ன பண்றதுன்னா இந்த வேதாந்தம் என்ன பண்ணுகிறதுனா நீ இந்த விஷயானந்தத்தை விட்டுடு விஷயானந்தத்தில் பூர்ணத்துவம் இல்லை ஆகையினால நீத்வம் பூர்ணஹா நீ அல்பத்தில் போய் பூர்ணத்தை தேடுற நீ நீதான் பூர்ணன் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுகிறது அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு நான் வேதாந்தத்துக்கு போக வேண்டியிருக்கு இப்போ என்ன வேணும்னா இதுவரைக்கும் நீ கர்மா பண்ணிட்டு இருந்த நிறைய தர்மங்களையெல்லாம் அனுஷ்டானம் செய்த நிறைய பூஜைகள்லாம் பண்ணினேன் ஆனால் இப்போ நீ என்ன பண்ணணும்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு விசாரம் பண்ண இதெல்லாம் பண்ணினதெல்லாம் உன்னை நான் வந்து உன்னை நான் இத்தனை நாளாக உன்னை உன்னை நல்லா நான் பக்குவப்படுத்திட்டேன் எது பேசுகிறேன் நான் வேதம் பேசுகிற மாதிரி சொல்லியிருந்தேன்னு வேதம் சொல்கிறது உன்னை நல்லா நான் இப்போ பக்குவப்படுத்திட்டேன் நீயும் ரெடியாக இருக்க நான் இப்ப நான் என்ன சொல்றேன் பண்ணின தர்மா அனுஷ்டானங்கள் இதெல்லாம் அதனால தான் நீ தர்மத்தை சர்வ தர்மான் இத்தியர்த்தா சர்வ தர்மான் பரித்தஜர்த்தம் எல்லா தர்மத்தையும் நீ சந்நியாசம் பண்ணி விட்டு சங்கராச்சர் அப்படியே இருக்கார் சர்வ தர்மான் பரித்தெஜ்யூ சர்வ கர்மானி எல்லா கர்மத்தையும் நித்திய நைமித்திய கர்மங்களையும் விட்டு விட்டு முதல்ல கர்மத்தை விட சொல்றது அப்புறம் வந்து நித்திய நைமித்திய காமிய பிராய்ச்சித்தர்மங்களை காமிய பிராய்ச்சித்தர்மங்களையும் விடுன்னு சொல்றது அப்புறம் என்ன சொல்றதுன்னா நித்திய நைமித்திய கர்மங்களையும் விட்டுடும் எவ்வளவு அழகா பக்குவப்படுத்துறது பாரு முதல் கண்டிஷன் நிஷித்த கர்மத்தை பண்ணக்கூடாது ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தாச்சுன்னா காமிய பிராயஷ்சித்த கர்மத்தை புற்றுடன் மூணாவது என்னது நித்திய நைமித்திய கர்மத்தையும் சன்னியாசம் பண்ண நித்திய நைமித்திய கர்மத்தை சன்னியாசம் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேதாந்த சிந்தையா அத்தோ விசார கர்த்தவியா இப்படிப்பட்ட ஆள் தான் விசாரம் பண்ண முடியும் இப்படிப்பட்ட ஆள் தான் விசாரம் பண்ணினா பிரயோஜனம் கிடைக்கும் சக வீரியம் கரவா வகை அதுக்கப்புறம் தானே அவன் வரான் சகனாத்து சகனகு யார் சொல்றதுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க தர்மத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி சந்யாசம் பண்ணிட்டு குரு கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கான் அப்ப பிரார்த்தனை சகனா சகனத்து அப்பதான் பிரார்த்தனை பண்றான் உங்களுக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இருமின்னே இருக்கக்கூடாது எங்களுக்கும் முதுகு வலி இருக்கக்கூடாது ஆகையினால நீங்களும் நல்லா பாடம் சொல்லி தரணும் நாங்களும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்து பாடத்தை கேட்கணும் அதுக்கு அந்த பரமேஸ்வரன் லக்ஷ்ணாமூர்த்தி அனுகிரகம் பண்ணணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் சொல்லி கொடுக்குறது எங்களுக்கு புரியணும் புரிஞ்சால் போகாத அதோட பிரயோஜனமும் எங்களுக்கு கிடைக்கும் ஸ்தித பிரஜனாக நாங்கள் இருக்கணும் பிரம்ம நாங்கள் திரும்பி போகணும் நீங்கள் பிரம்ம நிஷ்டால்தான் வந்திருப்பீங்க அது வேற விஷயம் பிரம்மனிஷ்டர்களாக நாங்கள் ஞான திரும்பி போகணும் அதனால சக வீரியம் உபனிஷத்து அவ்வளோ சகனா வகுத்து வித்யா சாமர்த்தியம் பண்ணணும்னா என்ன பண்ண நீழுக்க இதுக்கு கொடுக்கணும்பா எல்லாம் அங்கே பல வேலையெல்லாம் வச்சுட்டு ஏதோ பத்து நாள் கேம்ப் அந்த மாதிரி டைம் கொடுக்க முடியுமா டோட்டலா நீ கொடுக்கணும் நேரத்தை முழுக்க இதுக்கு கொடு விசாரம் பண்ணு அப்போ அதனால என்னென்ன நீயே ஆனந்தங்கிறத புரிஞ்சுக்கப் போகிறேன் அதுக்கப்புறம் என்னென்ன அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை பூர்ணமே அவசிஷது அதனால் உபநிஷத்து வந்து அழைக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஈஷாவாசிய உபநிஷத்து படிக்கிற நாம ஈஷாவாசிய உபநிஷத்தை ஏன் படிக்கிறோம்னு சொன்னால் நமக்கு ஞானம் வேணும் என்ன ஞானம் வேணும் அகம் பூர்ணகா அஸ்மி நான் நிறைவானவன் குறைவு என்பது ஒருபொழுதும் இருந்ததில்லை நான் அறியாமையினால் என்னை குறைவானவனாக கருதி கொண்டேன் இந்த குறைவு ஒரு அறியாமை மாயை பொய் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் இப்ப ஈஷாவாசியோ பரிஷத்தை எதுக்கு படிக்கிறோம்னா இந்த உண்மையை உபரிஷத்து சொல்லித்தரப்போது ஈஷா வாசியோ பரிஷத்தில் கர்மாக்கள்லாம் வரப்போகுது சிலதெல்லாம் சொல்ல போறது கடைசியில சொல்ல போறது ஆனாலும் ஈஷாவாசிய உபனிஷத்து மெயின் போர்ஷன் எட்டு மந்திரம் முக்கியமா இருக்கு அதுல ஜம் இருக்கு உபநிஷத்தை உபனிஷத்தை படிக்கிறதுனால அர்த்த பிராப்தியோ காம பிராப்தியோ ஈவன் புண்ணிய பிராப்தியோ சொர்க்க பிராப்தியோ எந்த பிராப்தியும் கிடையாது ஈஷாவாச உபனிஷத்தை படிப்பதால் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக படிக்கலை என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் படிக்கவில்லை வாழ்க்கையே பொய்னு புரிஞ்சுக்கிறது படிச்சுட்டு இருக்கோம் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுன்னு மோசமாக போகிறது ஆக வாழ்க்கை நல்ல குடும் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஈஷாவாசம் படிக்கலை குழந்தைகளுக்காக நான் படிக்கலை எதுக்காகவும் படிக்கலை எதுக்காக நான் நான் ஞான அடையறத்துக்காக படிக்கல ஆஹ் ஈஷாவாச உபனிஷத்து என்ன பண்ணுகிறது எனக்கு ஞானத்தை கொடுக்க போறது வேதத்தினுடைய முற்பகுதியெல்லாம் என்ன பண்ணிருக்கு தர்மத்தை சொல்லி இருக்கு அர்த்த காம பிராப்திக்காக தர்மத்தை சொருக்கமா சொல்ல போனா ஞானத்துக்கான சாதனத்தை தான் சொல்லிருக்கு ஆச்சாரியன் ரொம்ப அழகாக சொல்லுவார் வேத பூர்வம் உபாயம் வேதாந்தா உபேயம் வேத பூர்வம் சாதனம் வேதாந்தம் சாத்தியம் மருந்துட கூடாது ஆஹ் வேதபூர்வம் என்ன பண்ணிருக்க அர்த்தகாம தர்மத்தை வந்து சாதனமா தான் சொல்லிருக்கேன் அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சாதனம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப ஈசா வாசிய உபனிஷத்து நம்ம எதுக்கு படிக்க போறோம் இப்ப இதுக்கு பேரு ஈசா வாசிய உபனிஷத் இன்னொன்னு சொல்லிவிடுறேன் வேத பூர்வம் வேதாந்தம் சொன்னேன் இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு கருத்து சொல்லிருக்கேன் வாழ்க்கையில நம்மளா நிம்மதி அடைய முடியாத போது வேதம் வந்து நம்ம உதவி செய்யறதுன்னு சொன்னேன் வேதம் தான் நமக்கு வழிகாட்டு வேதம் தான் நமக்கு பிரமாணம் வேதம் தான் நமக்கு கடவுள் வேத சிவோ சிவோ வேதா வேதாத்யாயி சதா சிவகா தஸ்மாத் சர்வ பிரயத்திரேன வேதாத்தியாயின அர்ச்சயேத் ஒரு அழகான வாக்கியம் இருக்கு வேதந்தான் சிவன் சிவன் சிவன்தான் வேதம் வேதத்தை படிக்கிறவன் சதா சிவன் ஆகையினால என்ன பண்ணணும்னா நீ உயர்வு அடையணும்னா வேதத்தை படிக்கிறவனை வழிபட்டு அவனிடமிருந்து வேத கருத்துக்களை தெரிஞ்சு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனது எனும் செருக்கை நீக்கி வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை இம்மண்ணுலகிலேயே உணர்ந்து பிறவி பெருங்கடல் மிகிந்து பிறவியின் பயனை பெற்றவனாக ஆவாயாக அவ்வளவுதான் எவ்வளோ இதுக்கு தான் சக்கனி ராஜமாக இருக்கும் தக்ஷினாமூர்த்தி சுற்றி வர்ற பாதை எவ்வளோ நல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்குது நீட்டாக இருக்குது அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எதுவும் மேடு பண்ணலாம் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனாலும் அங்கே ஒரு அழகாக போட்டு வச்சுருக்கேன் பாதை இப்போ பத்தலை முதல்ல போட்ட பாதை நம்ம இது போறோம்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா இப்போ பாதை பத்தலை இதுதான் அதிருப்தின்னு இது போகிறோம் அப்போ வேதாந்த் வேத வேதத்து வேதத்தை நம்ம இந்த வேதம் சொன்னோம் இல்லையா இந்த வேதத்தை தான் ரெண்டா பிரிச்சு விடுறோம் வேத பூர்வம் வேதாந்தம் வேத பூர்வம் வந்து அர்த்த காம தர்மத்துக்கான சாதனங்களை சொல்றது அர்த்த காம தர்மத்துக்கான சாதனங்களை சொல்றது வேத வந்து விஷயானந்தத்துக்கான சாதனங்களை சொல்றது இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் விஷயானந்தத்துக்கான சாதனங்களை சொல்லுறது நான் இந்த அளவில் பூர்த்தி பண்றேன் அப்புறம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ம் பூர்ணமூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதிய பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷம்ஷாந்தி ஈஷரோ குருராத்மேதி மூதவிம்தேயிணாமூர்த்தே நம மூத்தியா வாழி எங்கள்மோனி அருழுவார்த்தையும் வாழி அன்பர்வி பராபரமே ம் ஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி